வணக்கம் செப்டம்பர் பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாட்டையின் பொது அறிவு குயிலுக்காக சென்னையிலிருந்து அலுமியிலு நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இலங்கைக்கு நானூத்தி எண்பது மில்லியன் டாலர் நிதி உதவி அளித்த நாடு அமெரிக்கா இரண்டு கார்பரேட்டுகள் மற்றும் வங்கி சாராத கடன் அளிப்பவர்களுக்கு வெளி வர்த்தக கடன் விதிமுறைகளை ஆர்பிஐ வங்கி தளர்த்தியது மூன்று உலக பேட்மிண்டன் தரவரிசையில் கிடம்பி ஸ்ரீகாந்த் என்ற இந்தியர் முன்னிலையில் உள்ளார் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று நோகாய் விழா எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது இரண்டு எந்த நாடு அமெரிக்காவுடன் எந்த ஒரு இருதரப்பு பேச்சுவார்த்தைகளையும் நடத்துவதை நிராகரித்துள்ளது மூன்று தென்கிழக்கு ஆசியாவின் உலக சுகாதார அமைப்பின் பிராந்திய அலுவலகத்தின் எழுபத்தி அமர்வு ஜீரோ எந்த இடத்தில் நடைபெற்றது மீண்டும் சந்திப்போம் நன்றி